நாள் எம்பெருமான் உந்தனக்கடியோமென் எடுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்துய்ந்ததுகான் செம்மாள் ஓத்தி திருமதுரையுள் சிலை புனித்து ஐம்பலயபை நாகத் தலைப்பாய்ந்தவனே உன்மை பல்லாண்டு கூறுதுமே